தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனக்கரும்பு யாமம் யாமும் வைர வரியும் பொழுது எமக்கென்று வைத்தேமும் திருவடிச் செங்கைகள் நான் புளி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோ இரண்டு நயனங்களே